ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் கூறுபவர் மகிழ்ப் தொழுகைக்காக தூண்களை நோக்கி மக்கள் விரைந்து சென்று இரண்டு ரகாத்துகள் தொழுதார்கள் அந்த இரண்டு ரக்காத்துகளை தொழுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதால் பள்ளிக்கு வந்த புதிய நபர் மகிழ்ச்சி தொழுகை முடிந்து விட்டதோ என்று எண்ணும் அளவுக்கு இது நடந்தது முஸ்லிம் எட்டு மூன்று